ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் விரதங்கிற தலைப்பிலே சித்ரமாசம் முதற்கொண்டு ஒவ்வொரு விரதங்களாக பூஜை செய்யவேண்டிய முறையையும் காலத்தையும் அந்த விரதத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான சரித்திரத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரும் இந்த அனைத்து விதமான விரதங்களும் நம்முடைய வேதம் மகர்ஷிகள் பணின ஸ்மிருதிகள் புராணங்கள் அனைத்தும் சேர்ந்து தான் நமக்கு காண்பிக்கிறது ஒவ்வொரு விரதங்களையும் அப்படி இது மூன்றையும் சேர்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு விரதத்திற்கும் குறிப்பிட்ட ஒரு பலன் சொல்லியிருந்தாலும் கூட நாம் என்ன பலனுக்காக அந்த விரதத்தை பண்ணுறோமோ அந்த பலனை அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அந்த தேவதைக்கு உண்டு ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தேவதையை நாம் பூஜை பண்ணினாலும் கூட அந்த விரத பூஜையானது பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் போய் சேர்ந்து புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது ஆகையினாலே அந்த விரதத்திற்குன்னு சொன்ன ஒரு பலன்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நமக்கு அந்த சமயத்தில் என்ன தேவையோ அந்த பலனை பிரார்த்தனை பண்ணியே அந்த விரதத்தை நாம் செய்யலாம் அப்படின மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா ஆகினாலே தான் பகவான் கீதையில் சொல்கிற பொழுது சகஜா பிரஜாசிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷத்வம் ஏஷவோஸ்து இஷ்ட காமதுக்கு பிரம்மா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணும் யஜங்களோடு சேர்த்து சிருஷ்டி பண்ணினார் யஜங்களோடு சேர்த்து அப்படின்னால் நாம் செய்ய வேண்டிய அனைத்து விதமான கடமைகள் அனைத்தோடும் சேர்த்துதான் இந்த உலகத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் சிருஷ்டி பண்ணிட்டு சொன்னார் உவாச்சா அனேன பிரசவிஷத்வம் நீங்கள் செய்ய வேண்டியதான கடமையாக உள்ள இந்த பூஜை விரதங்கள் யஜ்ஞங்கள்னாலே பிரசவிஷத்தம் உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அனைத்தையும் நீங்கள் அடைய வேண்டியது அப்படின்னு சொன்னார் ஏஷவோஸ்து இஷ்ட காமதுகு இந்த விரதங்கள் பூஜைகள் யஜ்ஞங்கள் இவைகளெல்லாம் காமதுகு காமதுகுன்னா தேவலோகத்தில் உள்ள ஒரு பசுவுக்கு காமதேனு பேர் நம் தேஷ் நம் லோக்கத்தில் உள்ள பசு பால் மாத்திரமந்தான் கொடுக்கும் அந்த பாலிலேருந்து தயிரையோ வெண்ணையோ நெய்யோ நாம் முயற்சி பண்ணி எடுக்கணும் தேவலோகத்து காமதேனு அது பால் தயிர் வெண்ணெய் நெய் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தும் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த காமதேனுவுக்கு உண்டு அப்படிங்கிறதுனாலே தான் உயர்வு சொல்லப்படுறது அதற்கு சமமாக நம் லோக்கத்தில் உள்ள பசுக்களும் ஒரு பால் மாத்திரம் கொடுக்கறதின் மூலமாக அதிலிருந்து தயிர் வெண்ணெய் நெய் மேலும் நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் அந்த பாலிலிருந்து கிடைக்கிறதுங்கிறதுனாலே தான் காமதேனுவுக்கு சமமாக நாம் பசுமாடுகளை பூஜிக்கிறோம் அப்படி நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவ்வளவையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த விரதங்களையும் பூஜைகளையும் யஜ்யங்களையும் காண்பிக்கிற சிருஷ்டிகர்த்தாவான பிரஜாபதி ஆகையினாலே இந்த விரதத்திற்கு இன்னும் பலன்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நமக்கு அந்த சமயத்தில் என்ன பலன் தேவைப்படுறதோ ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம் தேக ஆரோக்கியம் தேவைப்படுறதுன்னா தேக ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு படிப்புன்னா குழந்தைகளுக்கு படிப்பு என்ன தேவையோ அதே சங்கல்பத்தில் சொல்லி அந்த விரதத்தை பண்ணலாம் ஆகையினாலே இந்த விரதம் சந்ததிகளுக்கு அப்படிங்கிறதுனால யாருக்கு சந்ததிகள் தேவையோ அவர்கள் இந்த விரதத்தை செய்யணும்னு நினைக்க விடாது யாருக்கு கல்யாணமாகணுமோ அவர்கள் இந்த விரதத்தை செய்யணும்னு அந்த விரதத்தினுடைய பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கல்யாணமானவர்கள் இந்த விரதத்தை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த விரதங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்ததுனாலே நிறையா விரதங்கள் செய்யப்படாமல் கைவிடப்பட்டு போயிடுச்சு ஆனால் அப்படி இல்லை ஆகையினாலே தான் நம்முடைய வாத்தியார்களே நமக்கு சங்கல்பம் பண்ணி வைக்கிற பொழுது பார்க்கலாம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அல்லது ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் சங்கல்பம் ஆரம்பிக்கிறார் இந்த விரதம் பரமேஸ்வர பிரீத்திக்காக செய்யப்படுறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட பலனுக்காக செய்யப்படுறதா அப்படின்னா இதற்கு பதில் நம்முடைய புராணங்கள் காண்பிக்கிறது இந்த விரதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பலன் சொல்லப்பட்டாலும் கூட அந்த பலன் எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா நாம் அந்த பூஜையில் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் அங்கே சொல்லக்கூடியதான ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் வச்சுண்டு ஒரு பலனை நாம் நினைக்கிறோம் ஆனால் அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த விரதங்கள் ஆகையினாலே ஒரு சின்ன கணபதிஹோமம் பண்ணினாலும் கூட அஸ்மாக்கம் சக குடும்பா க்ஷேமஸைரியை வீரிய விஜய ஆயுராரோஸ்வரம் அபிவ்யம் ர்மா காமமோட்சர்வித ஃபலபுருஷாசித்தியர் இஷ்டம்தியம் சமஸ்துரிப்பம் சமஸ்தன்மங்கலா வாப்யர் விஷேஷத்த அப்படின்னு எல்லா சங்கல்பங்கள்லேயும் இதை சொல்கிறோம் இது என்ன பிரார்த்திக்கிறது இந்த சங்கல்பம் இது அனைத்து விதமான விரதங்களாகட்டும் அனைத்து விதமான பூஜைகளாகட்டும் அனைத்துலேயும் இந்த சங்கல்பம் வாத்தியார் சொல்கிறார் இதற்கு என்ன பலம்னா என் குடும்பத்தார் அனைவர்களுக்கும் க்ஷேமும் ஸ்தைரியம் மன அமைதியும் மன உறுதியும் வீரியமும் தேக ஆரோக்கியமும் ஏற்படுறதுக்காகவும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடியதான நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் அடையிறதுக்காகவும் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் என் மனசில் என்னென்னெல்லாம் சங்கல்பங்கள் இருக்கோ அனைத்து சங்கல்பங்களும் நிறைவேறத்துக்காகவும் அனைத்து விதமான புருஷார்த்தங்களும் சித்திக்கிறதுக்காகவும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு விரதங்களையும் பண்ணுறோம் ஆகையினாலே இவ்வளோ பலன்களையும் அனுகிரகம் பண்ணுறார் அந்த தேவத ஆகையினாலே ஒரு குறிப்பிட்ட பலனை உத்தேசித்து இந்த விரதமானது சொல்லப்படுறது ஆகினாலே அந்த ஒரு குறிப்பிட்ட பலன்தான் அந்த விரதத்திற்கு வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏஷவோஸ்தூ நம் வாழ்க்கைக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அவ்வளவையும் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த விரதத்திற்கு உண்டு என்கிற பாவத்தோடு எந்தெந்த விரதங்களெல்லாம் நம்மால செய்ய முடியுமோ அந்தந்த விரதங்களை கட்டாயம் செய்யணும் சில விரதங்கள் நம் பிரதேசங்களில் வழக்கத்தில் இருக்குது சில வருத்தங்கள் வடக்கு தேசத்தில் பழக்கத்தில் இருக்குது அப்போ வடக்கு தேசத்தில் தான் இது பழக்கத்தில் இருக்குதுங்கிறதுனால நாம் விடணும்னு அவசியம் இல்லை நம்மால் செய்ய முடியும் அப்படின்னா கட்டாயம் செய்யணும் அப்படி அனைத்து விரதங்களுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுறது மாதிரிதான் ரிஷிகள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா ஆகினாலே அந்த விரதத்தை செய்ய முடிஞ்ச அளவில் செய்யணும் அந்த விரதத்தை செய்ய முடியலைன்னா கூட அந்த விரதத்தை சொல்லக்கூடியதான அந்த புராணத்தையாவது நாம் பாராயணம் பண்ணணும் படிக்கணும் அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்கணும் அப்படியே கைவிடப்பட்டு போயிடக்கூடாது அப்படி கைவிடப்பட்டு போய் தான் நிறைய விஷயங்களை நாம் எழுந்துட்டோம் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் பார்க்கும் பொழுது நாம் அடைய வேண்டியதை நிறையா எழுந்துட்டோம் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த நாளில் அதனாலே அனைத்து விரதங்களும் எந்தெந்த விரதங்கள் நம்மால் செய்ய முடியுமோ அந்த விரதங்களை கட்டாயம் செய்கிறதுன்னு நாம் வழக்கத்தில் வச்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்